முப்பத்தி அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லு அலிஹம் அவர்கள் தொழுகையை துவக்கும் போதும் கூறும் போதும் தலையை உயர்த்தும் போதும் தமது தோல்களுக்கு நேராக தம் கைகளை உயர்த்துவார்கள் உயரும் போது சமியல்ல கூறுவார்கள் சஜிதாவுக்கு செல்லும் போது இவ்வாறு செய்ய மாட்டார்கள்